ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம மெய்யன்பர்களே ஆன்மீக வாழ்க்கையில் படிப்படியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களை முறையே அறிந்து கொண்டிருக்கிறோம் தர்மம் சார்ந்த வாழ்க்கையை உயிர்கள் மனித உடலிலே வாழ வேண்டும் என்று மகான்களும் சாஸ்திரங்களும் திரும்ப திரும்ப நமக்கு உபதேசிக்கின்றார்கள் ஆகவே தர்மம் நமக்கு மிக முக்கியம் கடவுளை பற்றி கடவுளை பற்றியும் தர்மத்தை பற்றியும் நாம் அறிந்து இவ்வுலகத்திலே வாழ வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே தர்மத்தை பற்றி முதலில் சிந்திப்போம் பிறகு கடவுளை பற்றி நாம் சிந்திக்கலாம் தர்மம் என்றால் என்ன தர்மம் என்றால் எந்த ஒரு எண்ணம் சொல் செயல் நம்முடைய உள்ளத்தின் அமைதியையும் சமூகத்தின் அமைதியையும் தாங்குகிறதோ அந்த செயல்களெல்லாம் தர்மம் தமிழிலே அறம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே தர்மம் என்பது சம்ஸ்கிருத பாஷை அறம் என்பது தமிழ் மொழி அறம் செய்ய விரும்பு என்று வையார் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அறம் செய்வதற்கு மக்களுக்கு விருப்பம் அவ்வளவு சுலபமாக வராது பொருளீட்ட விரும்பு அதையே சிரமப்பட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது ஆக பொருளீட்ட விட இன்பம் தூய்க்க விட அறம் செய்ய விரும்ப வேண்டும் என்பது அதனுடைய ஆழமான பொருள் ஆகவே அறம் என்றால் தனி மனிதனுடைய மன அமைதியையும் சமூகத்தினுடைய மன அமைதியையும் தாங்குகின்ற எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த தர்மம் என்பது இந்த மாதிரி இதை முறைப்படுத்த வேண்டுமென்றால் நம்முடைய தர்மம் என்பதற்கு பொருள் ஆழமானது காலையிலிருந்து இரவு படுக்கப் போகிறவரை நம்முடைய செயல்கள் அனைத்தும் பெரியோர்கள் சொன்ன நெறிப்படி அமைய வேண்டும் வள்ளுவர் சொன்னபடி ஒளவையார் சொன்னபடி மகான்கள் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாடும் அமைய வேண்டும் அதற்கு பெயர்தான் தர்மம் தாரணாத்தர்ம இத்யா தர்மேண விதா பிரஜா எ சாத்தாரணசம்யுக்தா ச தர்ம இது நிச்சய தர்மம் என்பதற்கு இது பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சமூகத்தினுடைய அமைதியை தாங்குவது அறம் நாட்டினுடைய சட்டம் எப்படி நாட்டினுடைய அமைதியை தாங்குகிறதோ அப்படி தனி மனித சமூகத்தினுடைய தன்மையை அமைதியை பாதுகாப்பது தர்மசாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் தர்மசாஸ்திரத்தை நாம் முதலில் பரிபூர்ண நம்பிக்கையோடு அணுக வேண்டும் அழகாக நம்முடைய தமிழிலே ஒரு நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆச்சாரக்கோவை என்கிற நூலிலே வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை இதனுடைய பொருள் காலை சூரிய உதயத்திற்கு 48 நிமிஷம் அதாவது அதற்கு பெயர் பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர் அந்த காலையிலே எழுந்து நம்முடைய தாய் தந்தை குரு கடவுள் எல்லோரையும் நன்றாக வணங்கி இன்று காலையிலிருந்து இரவு படுக்க போகிற என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி எண்ணங்கள் என்ன மாதிரி சொற்கள் என்ன மாதிரி செயல்கள் அமைய வேண்டும் என்பதை ஆழ்ந்து தியானிக்க வேண்டும் அது அறத்தினுடைய முக்கிய அம்சம் தான் செய்யும் நல்லறமும் ஒன் பொருளும் ஒன்பொருளும்னா இறைவன் ஒன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை மற்ற வரிகளுக்கு உங்களுக்கு பொருள் விளங்கும் எனவே நாம் எல்லோரும் அறம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் விருப்பு வெறுப்பின்றி முறையாக வாழ நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அற வாழ்க்கையிலே நாம் ஆழ்ந்திருப்பதற்கு ஆண்டவன் அருள் புரியட்டும் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு என்றார் வள்ளுவர் அதாவது தர்மத்தை காட்டிலும் மனிதனுக்கு நன்மையைத் தருவது வேறு என்ன இருக்கிறது அவனுக்கு முக்தியையும் கொடுக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே தேவையான செல்வத்தையும் கொடுக்கும் சக்தி அறத்திற்கு என்று திருவள்ளுவர் பொய்யாமொழியாகிய திருக்குறள் சொல்லி இருக்கிறது திருவள்ளுவர் அருளி இருக்கிறார் இதை நாம் உணர்ந்து அறத்தை கடைப்பிடிப்பவர்களாக தர்மவான்களாக தர்மமூர்த்திகளாக இந்த பாரத தேசத்தின் ஆழ்ந்த ஒரு தன்மையை கடைப்பிடிப்பவர்களாக வாழ்வதற்கு இறைவன் அருள் புரியட்டும் தர்மத்தின் கடவுள் நம்மை காக்கட்டும் அறத்தை காப்பவனை அறம் காக்கும் அறத்தை அழிப்பவனை அறம் அழித்துவிடும் இதை உணர்ந்து அற நாம் ஆழ்ந்து பின்பற்றுவோமாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் அறிவோம்